ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் தொடர்ந்து சந்தியாவந்தனத்தினுடைய பெருமைகளை பார்த்துன்னு வர்ற வரிசையில் இந்த அர்க்கிய பிரதானத்துக்குன்னு உள்ள சரித்திரத்தை பார்த்துன்னு வரோம் சௌரபுராணத்தில் இருக்குது அதில் மேற்கொண்டு என்ன நடந்ததுன்னா சூரியன் இரசத்துக்கு வந்த பிறகு தேவதைகளிட்ட கேட்கற என்ன நடந்ததுன்னு தேவதைகள்லாம் சொல்றா நீ கிளம்பி போன பிறகு புதனுடைய சகாயத்தோடு கூட இந்த ரதத்தை செலுத்த முயற்சி பண்ணியும் கூட முடியல அப்படி பூமியை நோக்கி ரெண்டு தடவை வந்து கீழே மோதிட்டு போச்சு அந்த ரதம் ஏன்னா கீழே வந்து மோதற பொழுது அதிலிருந்து நெருப்புப் பொறி கிளம்பித்து ஒன்று சமுத்திரத்தில் விழுந்தது இன்னொன்று ஒரு மலையில் விழுந்தது அதுதான் படபா படபா நலம்னு சமுத்திரத்தில் ஒரு அக்னி இருக்குது அது சூரியனுடைய ரசத்திலிருந்து விழுந்த அக்னி படவா அக்னின்னு பேர் அதுதான் சமுத்திரத்தினுடைய ஜலத்தை குடிச்சுட்டே இருக்குது அந்த அக்னி ஆகியனால்தான் எவ்வளவோ ஜலம் சமு நதிகள்லேருந்து ஓடுற ஜலம் எவ்வளவோ ஜலம் சமுத்திரத்தில் விழுந்தாலும் சமுத்திரம் உயர்றது இல்லை கடல் நிறையணுமே ஜலம் தண்ணி விழுந்துகிட்டே இருந்தால் நிறையணும் ஆனால் சமுத்திரம் ஒரே அளவாக இருக்குது காரணம் என்னென்னா ஒரே அளவாக வச்சுக்கிறது அந்த அக்னி பாடபா அக்னின்னு பேர் அந்த நெருப்பு பொறி பாடபா அக்னியாக ஆச்சு இன்னொரு பொறி தான் இந்த எரிமலைன்னு சொல்கிறோமே பூமியிலேருந்து கக்கிறது மலை உருகி வழியிறது எரிமலை அந்த எரிமலையாக ஆச்சு இன்னொரு ஒரு நெருப்பு பொறி இன்னொரு தடவை இது மாதிரி பூமியில் மோதித்துன்னா பிரளயம் வந்துடும் அப்படின்னு நாங்கள் எல்லோருமா சேர்ந்து அதை காப்பாற்றினோம் அப்படின்னு தேவதைகள்லாம் சூரியன்ட்ட சொல்கிறார் அப்போது சூரியன் விஸ்வகர்மாவை கூப்பிட்டு தனக்குன்னு ஒரு வழியை நியமிக்க சொல்கிறார் அப்போது தான் மேருவை பண்ணி வர்ற மாதிரி வழியை நியமித்து கொடுக்குறார் விஸ்வகர்மா அப்படி மேருவ பிரதட்சணம் பண்ணி வர்றார் சூரியன் ஒவ்வொரு நாளைக்கும் அப்படி மேருவ பிரதக்ஷனம் பண்ணி வர்ற வழியில் பாக்கி கிரகங்கள்லாம் ரக்ஷகாலாக இருக்கா அந்த அசுரால் விரட்டி விட்ட அசுரால்லாம் கோபத்தோடு ஒவ்வொரு தடவையும் சூரிய உதயம் ஆறபொழுது வந்து மோதரா யுத்தம் பண்ணுறா அப்போதான் அனைவருமாக இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி இந்த அர்க்கப்பிரதானம் பண்ணுறதுனால அந்த அசுராலுக்கு பலமிழந்து போகிறது கீழே விழரா அந்த அசுரால் அப்படி இது எத்தனை நாளைக்கு நடக்கிறதோ அதுவரையிலும் நான் ரதத்திலிருந்து இறங்க மாட்டேன் அப்படின்னு சூரியன் பிரதிஜை பண்ணுற எத்தனை நாளைக்கு அனைவரும் மந்திரம் சொல்லி காயத்ரி மந்திரம் சொல்லி அர்க்கப்பிரதானம் பண்ணுறாலோ அதுவரையிலும் இந்த ரதமானது ஒன்றும் ஆகாது அசுரார் அசுரர்கள்னாலே எனக்கு எந்த விதமான சிரமமும் அது எப்போ குறையிறதோ அப்போது நான் இந்த இரகத்திலிருந்து இறங்கிடுவேன் அப்படின்னு சூரியன் சொல்கிறார் சொன்ன பிறகு சாயாவுக்கு நான் ஒரு பெரிய ஒரு குறவை ஏற்படுத்தேன் ஆகையினாலே அவளுக்கு அஸ்வினி தேவர்கள்னு இந்த குழந்த பிறந்திருக்கா இவாளுக்கு நீங்கள் யாகங்களில் அவிர்வாகம் கொடுக்கணும் அப்படின்னு தேவதைகள்கிட்ட கேட்குறார் சூரியன் சோமயாகங்களில் இந்த அஸ்வினி தேவர்களுக்கு நீங்கள் ஹவிசு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறான் அப்போது தேவதைகள்லாம் யோஜனை பண்ணுறா எப்படி கொடுக்கறது ஏன்னால் மடி போகிறதே அஸ்வினி தேவர்கள் வைத்தியர்கள் அவளுக்கு மடி போகிறாதுன்னு வேதம் சொல்கிறது வேதம் சொல்கிற பொழுது என்ன சொல்கிறதுன்னா அபூ ஏஷோ மேத்திய யோ அப்பூத்தகா அப்பூத்தகான்னா விழுப்பு அமேத்தியா அது கலக்கப்படாது நம்மளோட இந்த வைத்தியம் இந்த வைத்தியம் கத்தவர்கள் இவால் தனியாக தான் இருக்கணும் அவள் ஏன் அப்படின்னா அவள் எப்பொழுதும் க்ளீனாக இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் டாக்டர்கள்லாம் ரொம்ப க்ளீனாக இருக்கணும்னா அடிக்கடி முகவப்பனங்கள்லாம் பண்ணிக்கணும் ஷேவிங்லாம் பண்ணிக்கணும் ஏன்னா அவள் சுத்தமாக இருந்தால் தான் வியாதி வராது அவாளே சுத்தம் இல்லாமல் இருந்தால் வியாதி ஜாஸ்தியாகிடும் ஆகையினாலே அவளுக்கு தனப்படி இந்த வபனங்கள்லாம் பண்ணிக்கணும் முகவபனங்கள் இதெல்லாம் இயற்கையாக அவளுக்கு வச்சுருக்கா அது டாக்டர்களுடைய தர்மம் அது ஆகையினாலே அவளுக்கு மடி போராது ஆனால் இப்போது என்ன ஆச்சுன்னா எல்லோருமே பண்ணிக்கிறதுன்னு வந்துடுத்துப்போம் ஆகையினால அனைவருக்குமே மடி போராமல் போயிட்டது அப்படி போகப்படாது டாக்டர்களுடைய தர்மம் அது டாக்டர்கள் தினப்படி வவனம் பண்ணிக்கலாம் முகவனம் பண்ணிக்கலாம் எல்லோரும் பண்ணிக்கப்படாது அப்படி பண்ணிக்கிறதுனால தான் அவளுக்கு விழுப்பு வருது அப்போது இவள் எப்படி நாம் சோமயாகத்துக்கு கூப்பிடுறது அப்படின்னு தேவதைகள்லாம் யோஜனை பண்ணி அங்கே சோமயாகத்தில் பகிஷ்பவமானம்னு ஒரு அனுஷ்டானம் வச்சிருக்காள் அந்த அத்தனை தேவதைகளுக்கும் ஆபிர்வாகம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த அஸ்வினி தேவர்களை வரவழைச்சி அவால யாகசாலையனுடைய வாசல்ல அமர்த்தி பஹிஷ்பவமானம்னு சொல்லக்கூடியதான மந்திரத்தை கானம் பண்ணுவாள் சாமவேதத்தில் சோமயாகங்களில் போனால் பார்க்கலாம் அதையும் ஓக்காரமாக கானம் பண்ணுவாள் ஏன்னா அசுத்தமாக ஒருவன் இருக்கிற பொழுது அவன் அவனுக்கு எழுத்தா போல நாம் வேத மந்திரத்தை சொல்லப்படாதுன்னு சாஸ்திரம் அப்போது இவ அசுத்தமாக வந்து உட்காண்டிருக்கா இவாளுக்கு எழுத்தாப்பில் நாம் இப்படி வேத மந்திரத்தை சொல்கிறது அப்படின்னு வச்சு ஓகாரமாகவே சாமகானம் பண்ணுவாள் ரிக்கு சொல்ல மாட்டா ஓ ஓனே கானம் பண்ணுவாள் அந்த ரிக்கு எப்படி சொல்லணுமோ அது மாதிரியே ஓகாரமாக கானம் பண்ணி அந்த தீர்த்தத்தினால் அவளை சுத்தி பண்ணி வச்சு பிறகு அவளை யாகசாலக்குள்ளே எழுச்சின்னு வந்து அவளுக்கு ஆவிர்வாகம் கொடுக்குறான்னு சோமயாகங்களில் பார்த்தா தெரியும் அப்படி கொடுக்கணும்னு சூரியனுடைய ஒரு பிரார்த்தனையின் பேரில் அவள் அஸ்வினி தேவர்களுக்கு சோமயாகத்தில் ஆவிபாகம் கொடுக்கப்படுறது அப்படி இந்த சரித்திரமானது அப்படி பூர்த்தி ஆறுது அப்படி இந்த சரித்திரத்தை யார் யாரெல்லாம் கேட்குறாளோ அவளுக்கு அனைத்து விதமான ஸ்ரேயசுகளும் கிடைக்கிறது அப்படின்னு அந்த புராணம் சொல்லி முடிக்கிறது இந்த சரித்திரம் கேட்கறதுனால யாவஜீவம் பிரபியந்த சக்குஷ்மந்தோ பவந்திஹி நல்ல கண்பார்வை நான் தெரியும் கண் குறைபாடு உள்ளவா எல்லாம் இந்த சரித்திரத்தை கேட்கணும் பாராயணம் பண்ணணும் புத்திர்த்தி பிராப்னுயாத் புத்திரம் தனார்த்தி பிராப்னுயாநிதிம் சந்ததிகள் வேணும்னு ஆசைப்படுறவாளுக்கு சந்ததிகள் ஏற்படுறது ஐஸ்வர்யம் நிறையா வேணும்னு பிரார்த்தனை பண்ணுறவாளுக்கு ஐஸ்வர்யம் நிறையா கிடைக்கிறது ராஜ்யார்த்தி லபதே ராஜ்யம் ஜயார்த்தி ஜாயதே ரிப்போன்னு ராஜ்யம் வேணும்னு ஆசைப்படுறவாளுக்கு ராஜ்யம் கிடைக்கிறது சத்ருக்கள் வலுவிழந்து போயிடுறா அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு சரித்திரம் இது இதை ஸ்ரவணம் பண்ணினவா அத்தனை லாபம் கிடைக்கிறது அவ்வளவு முக்கியம் இந்த சரித்திரம் என்ன தர்மத்தை நமக்கு வலியுறுத்தி காண்பிக்கிறதுன்னா இந்த அர்க்கப்பிரதானத்தினுடைய பெருமையை தான் சொல்கிறது சூரியன் சொல்கிறார் இந்த சரித்திரத்தில் எத்தனை நாளைக்கு காத்ரி மந்திரம் சொல்லி அர்க்கப்பிரதானம் நடக்கிறதோ அத்தனை காலம் நான் இந்த ரதத்தில் இருந்து இந்த ஜகத்தை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சூரியன் சொல்கிறார் அவர் சொன்னதை செய்துன்னு இருக்கார் நாம் சொல்கிறது தான் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் விலகி வழியை மாற்றி நூட்டோம் அப்படி மாற்றப்படாது எப்படி சொல்லியிருக்கோ அப்படி செய்யணும் அப்படி செய்தால் நமக்கு சூரியனால் அந்த வெயில்னால நமக்கு எந்த விதமான தாபமும் ஏற்படாது அப்படி உயர்ந்த ஒரு தர்மம் இந்த அர்கப்பிரதானமுங்கிறது அப்படின்னு இந்த சரித்திரத்திலேருந்து நாம் தெரிஞ்சுகிட்டு இருக்கோம் இது அவ்வளோ உயர்ந்த ஒரு தர்மம் இந்த அர்கப்பிரதானம் இதை சரியான காலத்தில் சரியான முறையில் நாம் செய்யணும் இந்த இந்த சரித்திரம் எங்கே சிரமணம் பண்ணணும் அப்படின்னா ரவிவார விரதம்னு ஒன்று ரவிவார விரதம்னு ஞாயிற்றுக்கிழமையில் உபவாசம் இருக்கிறது சூரியனை பூஜை பண்ணுறது அப்படி ஒரு விரதம் அது யார் பண்ணணும்னா ஸ்திரீகள் புருஷாக பேரும் செய்யணும் அப்படி ஞாயிற்றுக்கிழமையில் அருணோதயம் ஆறபொழுது ஸ்நானம் பண்ணிவிட்டு சூரியனை ஆதித்ய உதயத்தினால் ஸ்தோத்திரம் பண்ணணும் இந்த ஸ்திரீகள் இந்த பகிஷ்டா காலங்களில் உள்ள நியமங்கள்லாம் விட்டு அந்த ரிஷி பஞ்சமி விரதம் பண்ணணும் அது பண்ண முடியலன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமையில் உபவாசம் இருக்கிறது அது ஒரு பெரிய பரிகாரம்னு நமக்கு இந்த புராணம் நமக்கு காண்பிக்கிறது அப்படி இந்த அர்க்கப்பிரதானங்கிறது ரொம்ப முக்கியம்னு பார்த்தோம் அடுத்தடுத்த தர்மங்களை அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்